தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று வம்சம் தடைக்க செய்யும் பேணுகொண்டா வாசவி கன்னிகாபரமேஸ்வரி பற்றி நாம் அனைவரும் என்று தெரிந்து கொள்வோம் ஆந்திர மாநிலம் கீர்த்தி பெற்ற கோதாவரி மாவட்டத்தில் பேணுகொண்டா இந்த ஊருக்கு இன்றும் ஏராளமான பக்தர்கள் பரவசத்துடன் வருவது அங்கு ஆலயம் கொண்டிருக்கும் அன்னை வாசிவையை தரிசிக்க ஒரு தாய் வயிற்றில் உதித்து வாசல் என்னும் பெயருடன் வாழைக்குமாரி பருவம் வரை வளர்ந்த ஒரு குணபதிக்கு இங்கே கோவில் இருந்தது எவ்வாறு பின்னணியில் நெஞ்சை நெகிழ் வைக்கும் வரலாறு ஒன்று பொதிந்திருக்கிறது கிபி பத்தாம் நூற்றாண்டு பேணுகொண்டாவில் குசுவஸ் ரெட்டி என்னும் உத்தமர் ஒருவர் கௌவுக்கம் என்னும் மங்கை நல்லால் உருத்தியுடன் வாழ்ந்து வந்தார் அந்த யாகத்தால் மகிழ்ந்த உமா மகேஸ்வரியும் யாக குண்டத்தின் நடுவிலிருந்து கடல் வடிவமாக பந்துதித்து கௌகம்மி உண்பதற்கு என இரு கனிகளை தந்தறி மறைந்தாள் கனிகளை உண்ட கௌகம்மி பத்து மாதங்கள் கழித்து ஆண் பெண் என இரட்டை குழந்தைகளை பெற்றெடுத்தாள் குழந்தைகளின் ஜாதகங்களை கணித்த வல்லுநர்கள் பெண் குழந்தை உமைவழியின் அம்சங்களுடன் பிறந்திருப்பதால் வாசுவி என்றும் ஆண் குழந்தை விஷ்ணுவின் அம்சம் கொண்டு விளங்குவதால் குருபாஷன் என்றும் பெயர் சூட்டுமாறு உரைத்தனர் சுசும சிருஷ்டி அவ்வண்ணமே குழந்தைகளுக்கு பெயர் சூட்டினார் ஊர் மெச்சும்படியாக அவர்களை வளர்த்தார் வாசிவி வாழை குமரி ஆனால் குருபாஷன் வீர வாலிபனானான் அந்நேரத்தில் ஆந்திரத்தை ஆண்டு வந்த அரசன் விஷ்ணுவர்தன் வடக்கிலிருந்து தெற்கு வரை உள்ள அத்தனை தேசத்து அரசுகளில் வென்றுவிட்டு வெற்றி யாத்திரையாக தலைநகர் நோக்கி வந்து கொண்டிருந்தான் வழியில் வெணுகொண்டா சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்த வணிக சிலர்கள் அரசனை வரவேற்றனர் ஒவ்வொரு இல்லத்து வாசலியும் வணங்கிய மக்களை நோக்கி மன்னன் கரன்குப்பி சென்றான் அப்படி அவன் சென்றபோது குஸ்மஸ் ரிஸ்டியின் இல்லத்து வாசலில் நின்ற ஏந்திஷையால் வாசவியை அவன் கண்டான் அவனது கண்கள் அவனை விட்டு அகல மறுத்தன அமைச்சிடம் அவன் யார் என்று விசாரித்து அறிந்தான் தலைநகரில் சென்றடைந்த பின்பும் அவனால் வாசுவியை மறக்க இயலவில்லை அமைச்சனை அழைத்து மன்னன் வாசுவியை மணக்க விரும்புகிறான் ஆகவே உம் மகளை பெண் கேட்டு வந்திருக்கிறேன் என்று சுஷ்மஸ் ரிஷ்டியிடம் கூறி சம்மதத்தை பெற்று வருமாறு ஏவினான் அமைச்சனும் அவ்வாறே சென்று சுஷ்மஸ் ரெஸ்டியிடம் கூற அவர் விதிர் விதித்தார் வணிக குல வாசுவி வந்தாரை வாழ தெய்வமாக வணங்கப்படும் வரலாற்றுக்கான சுஷ்மஸ் ரிஷ்டி சொன்ன பதில்தான் நாட்டப்பட்டது அமைச்சரை பார்த்து அவர் கூறினார் ஐயா எங்களின் வலிக குலத்துக்கும் அரச குலத்துக்கும் இடையே எவ்வளவோ வேறுபாடுகள் இருக்கின்றன இரண்டும் ஒத்துப்போவது என்பது இயலாது குஸ்ம சிருஷ்டியின் கேட்டறிந்த மன்னன் மனம் கொதித்தான் வாசவியை சுஷ்ம சிருஷ்டி கன்னிகாதாரம் செய்து தராவிட்டால் தானே அவளை தூக்கிச் சென்று மனம் என்று மந்திரியிடம் சொல்லி அனுப்பினான் மங்கை தர முடியாது என மறுத்து பின்னும் அல்லல் கொடுக்கும் அரசனை சமாளிப்பது எப்படி என்று பிணகொண்டா மக்கள் பேதளித்து போயினார் அரசனுக்கு பெண் தரலாம் என ஒரு சாரரும் அரசனே ஆனாலும் அந்யனுக்கு நாம் குலக் கொழந்தை கொடுக்கக்கூடாது என இன்னொரு சாராரும் வாதிட்டனர் இதற்கிடையில் மங்கை வாசுவை தூக்கிச் சென்று மனம் மன்னன் விஷ்ணுவர்தன் தலைநகர வைத்து புறப்பட்டு பெண்கொண்டா நோக்கி புறப்பட்டான் ஊர் மக்களை அந்த செய்தி வந்து எட்டியது கலங்கி போன சுஷ்ம சிருஷ்டி மகளை மனம் செய்து தரக்கூடாது என்று எம்பிய மக்களுடன் அக்னி பிரவேசம் செய்வது என்று தீர்மானித்தார் மகளை அணுகினார் அக்னி பிரவேசம் செய்வது பற்றி அவள் கருத்து என்ன என்று கேட்டார் வாசி புன்முருள் கொட்டினால் தந்தையே நான் நம்பிக்கையின் அம்சம் கொண்டவள் உலகத்து மானிடர் யாரையும் நான் மனால் நல கொள்ள முடியாது அதனால் எனக்கு கன்னிகா என்று இன்னொரு பெயரும் சூட்டுமாறு என்றே அறிஞர்கள் கூறினார்கள் பிரவேசம் செய்தால் அது என்னை செய்யாது விடாது கலங்காதீர்கள் என்று கூறி சுஷ்ம சிருஷ்டிக்கு தனது அம்பிகை ரூபத்தைக் காட்டினாள் அது மட்டுமல்லாது அடுத்து என்ன நிகழ்போகிறது என்பதும் காட்சிகளில் வாசி அக்னி பிரதேசம் செய்கிறாள் வேந்தன் விஷ்ணுவர்தன் தலை வெடித்து சாகிறான் விஷ்ணுவின் அம்சமாக உதித்த விருபாஷன் பேணுகுண்ட அரசனாக முடி சுடுகிறான் சுஷ்மதிஷ்டியும் அமைதி அடைந்து அக்னி பிரதேசத்துக்கு யாக குண்டங்களை அமைக்குமாறு ஆணையிட்டார் யாக குண்டன் அமைக்கப்பட்டன அவற்றில் அக்னி தேவனும் சொலிப்புடன் வந்தமர்ந்தான் அரசனின் படை பேகுண்டாமே அண்டியது அரசனுக்கு பெண் தரலாம் என்று இசவி சொன்ன மக்கள் பயந்து ஊறவிட்டு இடம்பெயர்ந்தனர் பெண் தரக்கூடாது என்று சொன்ன குடும்பங்களில் இருந்து மக்கள் அக்னி பிரதேசத்துக்கு தர தயாராகினர் வாசிவர்கள் முன் அம்பிகையாய் காட்சி தந்து ஒட்டு அத்தனை குடும்பத்தாரும் அக்னி பிரதேசம் செய்ய தேவையில்லை ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒருவர் அக்னி பிரதேசம் செய்தால் போதும் என்று ஆணையிட்டு மறைந்தாள் வாசவிக்கு அலங்காரங்கள் செய்யப்பட்டன ஐயோ இத்தனை அழகுள்ள ஒரு கன்னியை க கணலுக்கு தாரை வார்த்து கொடுக்க வேண்டிய நிலை வந்து சேர்ந்ததே என்று ஊர் மக்கள் கண்கலைஞார்கள் அழுதார்கள் வாசுவி பெற்றோடன் சேர்ந்து மூன்று முறை அக்னியை வளம் வந்து வணங்கினால் அவ்வளவுதான் அனைவரும் திப்புகந்தனர் அனைவரின் உடல்களும் எரிந்தன ஆனால் அக்னி வாசுவியை எரிக்க அஞ்சி குளிர்ந்து விட்டால் அன்னை விஸ்வரூபம் கொண்டாள் எஞ்சியிருந்த மக்களிடம் இன்று முதல் உங்கள் குலதெய்வம் உங்களை என்றும் காப்பேன் நீங்கள் என்றும் பக்தி சிரத்தையுடன் என்னை வழிபட்டு சகல ஐஸ்வர்யங்களும் அடைவீர்களாக என் பொருட்டு அக்னி பிரதமம் செய்த உங்கள் குடும்பத்தின் அனைவருக்கும் முக்தி கிட்டுவிட்டது என்று அருள்வாக்கு கூறினாள் வெணுகுண்டா எல்லைக்குள் விஷ்ணுவர்தன் அடியெடுத்து வைத்தான் வாசுவி அக்னி பிரதமம் செய்தி அவனுக்கு அறிவிக்கப்பட்டது அரசன் அதிர்ந்தான் அப்போது அவன் முன் திடீரென்று கோரமான பத்திரக்காளி உரம் தோன்றியது அவள் தன் கரத்தால் வேந்தனின் சிரத்தை கொய்தாள் விஷ்ணுவர்தன் திறந்த செய்தி அவனது மகனான ராஜராஜ நரேந்திரனை எட்டியது முறையற்ற ஒரு உறவின் தந்தை விரும்பியதாலே அம்பையன் கையால் அவருக்கு முடிவு நேர்ந்து என்பதை அறிந்தான் பேணுகுண்டாவுக்கு வந்து வாசுவின் சகோதரிடம் தந்தையின் செயலுக்கு மன்னிப்பு கோரினான் விருபரசனையே பேணுகுண்டாவின் வேந்தனாக அறிவித்து பட்டாபிஷேகம் நடத்தினான் பேணுகுண்டா மக்கள் அன்னையின் ஆணைப்படி வாசு கன்னிகா பரமேஸ்வரி ஆலயத்தை தீர்மானித்தனர் கோவிலுள் உலக மாதவாகிய வாசுவின் விக்கிரகத்தை பிரதிஷ்டம் செய்தனர் வாசுவி ஆலயம் பேணுகுண்டாவில் கம்பீரமாக கோபுரத்துடன் காட்சி தெரியது கதை சிற்பங்கள் நிறைந்த இந்த கோபுரம் போன்றதொரு இன்னொரு கோபுரம் வேறுங்கும் காண கிடைக்காது வித்தியாசமான கோபுரம் ஆகும் அன்னையை தரிசித்து மண்டபத்திலிருந்து வெளிப்பட்டால் ஆலயத்துக்கு வலதுபெறும் அன்னை வாசி இறங்கி அக்கனை கொண்டும் காட்சி தருகிறது அன்னையின் அற்புதமான வரலாற்றுக்கு மெளன சாட்சியாக நூற்றாண்டுகளாய் அங்கே நித்ய தபம் செய்கின்றது அது அமர்ந்திருக்கும் மண்டபத்தில் மகா கச்சிடும் காட்சிகளும் அங்கு வந்து அமரும்போது அடை போல் மௌனம் காக்கின்றன இயல்பு இதயங்களையும் இலக்கியுடன் தன்மை வாய்ந்த அக்கடி கொண்ட மண்டபத்தையும் ஆலயத்தையும் விட்டு விலகி வந்தாலும் நெகிழ்ந்த நெஞ்சை நேர்பட வெகு நேரம் ஆகிறது அதனால் நாம் அனைவரும் கன்னியா பரமசிரியை வணங்குவோம் அவள் அருளை பெறுவோம் நோய் நொடியின்றி நலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்